நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்களாலும் செய்ய போறது வரகரிசி வெந்தய கீரை குழாவும் செய்ய பொருட்கள் வரகரிசி 1 கப் பட்டை 2, லவங்கம் 4, ஏலக்காய் 2, பிரிஞ்சி 1, ஒன்னு இஞ்சி பூண்டு 1 ஒரு ஸ்பூன் கேரட் தேவையான அளவு குடமிளகாய் ஒன்னு பட்டாணி கால் கப் மஞ்சப்பொடி கால் ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா வெந்தயக்கீரை தேவையான அளவு உப்பு ருசி கேற்ப எண்ணெய் நாலு ஸ்பூன் செய்முறை முதல்ல நம்ம ஸ்டவ் பற்ற வச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணிக்கு ரெண்டு டம்ள தண்ணி கொதிக்க தண்ணி கொதித்ததும் கொஞ்சம் கொதிச்சு வந்த உடனே இந்த விறகு அரிசியை நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருப்போம் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுருந்து அதை அரிசியை எடுத்து இந்த சுடுற தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் அதை போட்டு நல்லா நல்ல உதிரி உதிரியாக வடித்து அதை எடுத்து அரை வச்சு வச்சிடலாம் ஒரு பிளேட்டில் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரம் வச்சுருவோம் பாத்திரம் காய்ஞ்சதும் எண்ணெய் நாலு ஸ்பூன் ஊற்றிடுவோம் எண்ணெய் காஞ்சதும் பட்டை லவங்கம் இலக்காய் கிராம்பு இதெல்லாம் போட்டுட்டு அது நல்லா ஃப்ரைவாகதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இடிச்சியே போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்ல ராஸ் மல் போற அளவுக்கு வதக்கிக்கணும் அப்புறம் கேரட்டு கொடை பட்டாணி கேரட் உடம்பெல்லாம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும் புலாவுல வந்து பொடியாக கட் பண்ணிக்கணும் அது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ண நல்லா வதக்கிக்கணும் எண்ணெயிலேயே வதக்கிட்டு மஞ்சப்பொடி மிளகாத்தூள் கரம் மசாலாத்தூள் போட்டுடலாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உடனே வெந்தயக்கீரையை எடுத்து இதில் கலந்துருவோம் வெந்தயக்கீரையை நல்லா கலந்துட்டு நல்லா வதக்கிப்போம் எண்ணெயிலையே வதக்கிப்போம் இந்த கீரையிலும் தண்ணி விடும் தண்ணி இருக்கும் நல்லா அப்படியே வதக்கிக்கலாம் வதக்கிட்டு உப்பு கொஞ்சம் போட்டு ருசி ருசிக்கு ஏற்றா மாதிரி உப்பு கலந்துடலாம் நல்லா மிக்ஸ் என்ன ரைஸ்க்கும் சேர்த்து போட்டுடலாம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா வெந்தயக்கீரை எல்லாம் வெந்த உடனே இந்த ரைஸ் எடுத்து முதிரையாக எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா சாதம் வரகரிசி சாதம் அதை எடுத்து இதில் கொட்டி நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பாபான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி வரகரிசி வெந்தயக்கீரை புலாவ் தயார் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு மீண்டும் சந்திப்போம்